மெய்தான் அரும்பி விதிர் விதிர்ந்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி தய தய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேயே ாய் என்னைக் கண்டு கொள்ளே கொள்ளேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு குடிகடினும் கடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப் பெருங்கிறவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே எங்கள் உத்தமனே உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மற்ற மனத்தொடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒன சொ தொல்லிட ஊரூர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான் கொல் சாவதுவே சாவ முன்னாள் தக்கன் வேள்வித் தகர்த்தின்று நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தா என்று அவிதாவிடும் நம்மவர் அவனே ே எம்பிரான்டும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரந்தே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே தவமே புரிந்திலம் தன் முட்டாது இறஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெறும் திருவை விற்றே திருவடிக்காம்பவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம்பரம்பரனே பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறஞ்சி இறந்தவெல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கரந்து நில்லா நின்றன் பார் கடர்க்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாயருளாய் நின் முழுவதுமே நின் ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி தாய்த்து செழுமலர் கொண்டு எங்கும் தேடே அப்பாரன் இப்ப எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்த மேல் கொண்டு ஒளி தருமே உழிதரு காலும் கணலும் புனலொடு மண்ணும் விண்ணும் காலம் எக்காலம் வருவது வந்ததற்பின் உழிதறுாலத்தை உன் அடியேன் செய்த வல்வினையை உன் அடியேன் செய்த வல்வினையை கழிதறு காலமுமாயவை காத்து எம்மை காப்பவனே பவன் எம்பிரான் பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமையை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகமே புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே தகமே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையறை மிகவே உயர்த்தி பின்னோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே யம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே யம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே